வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் காசிபன் உபதேச படலம் நீங்கிய சூர் முதல் மெரியின் ஏகியை யங்கவரடி தொழுதருள் செய் மேலையீர் யாங்கள் செய்கின்றது ஓங்கிய காசிபன் உரைத்தல் மேயினான் உறுதியன்றினை உணர்த்துகின்றனன் அரை கழல் மைந்தர்காழறிய மாதவனெறிதனில் மூவிரும் நிற்று அன்னதன் முறைதனை வாய்மையான் மொழிவன் கேள்மினோ சான்றவராய்ந்திடத்தக்கவாம் பொருள் மூன்றுழமறையலாம் மொழிய நின்றன ஆன்றதோற் தொல்பதி ஆறு யர்த் தொகை வாந்திகழ்த் தலையன வகுப்பரன்னே அளித்திடல் காத்திடல் அடுதல் மெய்யுணர் ஒளித்திடல் பேரருள் உதவலேயன கிளத்திடு செயல் புரிகின்ற நீலமார்களத்தினன் பதியது கழரும் வேதமே பற்றிகள் இல்லதோர் பரமன் நீர்மையை இப்பென உரைப்பறிதவர்க்கும் என்பதால் சொற்றிடும் வேதமும் துணிகிலாவன் பெற்றியை இணைத்தன பேசவல்லமோ மூவகையெனும் தலை மூழ்கி உற்றிடும் ஆவிகள் உலப்பில அனாதியுள்ளன தீவினை நல்வினைத்திறத்தின் வன்மையால் ஓவர முறை முறை உதித்துமாயுமே பாரிட உதித்திடும் பாறைச் சூழ்தறு நீரிடை உதித்திடும் நெருப்பில் வாயுவில் சீருடை விசும்பிடைச் சேரும் அன்னவைக் கோரிடை நிலையன உரை கற்பாலதோ மக்களாம் விளங்குமாம் மாசில் வானிடை புக்குலாம் பறவையாம் புல்லுமாம் அதில் மிக்கதா வரமுமாம் விலங்கள் தானுமான் திக்கலாம் இறைபுரி தேவும் யாவுமாம் பிறந்திடு முன் பிறந்த பின்னர் மேய்த் சிலபகலிருந்து துஞ்சுமாள் சிறந்திடு காளையில் தேயும் மூப்பினில் இறந்திடுமதன் பரிசியம்பலாகுமோ சுற்றுரு கதிரெழுத்துகளினும் பல என்பதும் பேதை நீறதால் கொற்றமதுடையதோர் கூற்றம் கை இற்றவும் பிறந்தவும் எண்ணற் பாலவோ கலைபடும் உணர்ச்சியும் கற்பும் வீரமும் மலைப்படு வெறுக்கையும் வலியும் மற்றது மலைப்படு பொற்புதமாகும் மன்னவை நிலைப்படு பொருள் என நினைக்கலாகுமோ தருமம் என்றொரு பொருள் உளது தாவிலா இருமையின் இன்பமும் எளிதின் நாக்குமால் அருமையில் வரும் பொருளாகும் மன்னதும் ஒருமையினோர்கலால் உணர்தற்மா தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும் அருளெனும் குழவியும் அணையும் அங்கவை வருவழித்தவமெனும் ஆட்சி எய்துமேல் தெருளுமவ்வுயிர்ச்சிவனை சேருமால் சேர்ந்துழிப்பிறவியும் தீரும் தொன்மையாய் சார்ந்திடும் மூவகைத்தலையும் நீங்கிடும் பேர்ந்திடல் அரியதோர் பேரின் பந்தனை ஆர்ிடுமதன் பரிசரைதற்கேயுமோ ஆற்றலை உளதுமா தவமதன்றியே வீற்று மொன்றுளதென விளம்பலாகுமோ சாற்றரும் சிவகதி தனையும் நல்குமாள் போற்றினனையதே போற்றல் வேண்டுமால் அத்தவம் பிறவியை அகற்றி மேதகு முக்தியை நல்கியே முதன்மையாக்குறும் இத்துணையன்றியே இம்மை இன்பமும் உய்திடும் உழந்தனில் உண்ணும் தன்மையே ஆதலிற்பற்பகல் அருமையால் புரிமாதவம் இம்மையும் மறுமையும் தரும் ஏதுவதாகுமால் இருமையும் பெறல் ஆதியம் பகவனது அருளின் வண்ணமே ஒருமை கொள் மாதவம் உழந்து பின்முறை அருமை கொள் வீடு பேரடைந்துள்ளோர் சிலர் திருமை கொள்ளின்பினிற்றேர்கின்றோர் சிலர் இருமையும் ஒருவரே எய்தினோர் சிலர் ஆற்றலில் தம்முடல் அலசப் பற்பகல் நோற்றவர் நுவலல் வேண்டுமோ தேற்று கிளீர்கொலோ தேவராகியே மேற்றிகள் பதம் தொரும் மேவுற்றோரலாம் பத்திமை நெறியொடு பயிற்றி மாதவ முத்தி பெற்று அறநடி முன்னுற்றோர்தமை இத்துணையனல் அரிதெருமையும் பெரு மெய்த்தவர் மாலொடு விரிஞ்சனாதியோர் பல்லுயிர் தன்னையும் மாய்த்துப் பாரினுக்கல்லல் செய்தருந்தவம் மாற்றிடாதவர்க்கு இல்லையே எருமையும் இன்பமாங்கவர் சொல்லரும் பிறவியுள் துன்பத்தா அழுவார் அறிந்திவை உரைப்பினும் அவனி மாக்கள்தாம் மரங்கொலை களவொடுமயக்கம் நீங்களர் சுரந்திடுகின்றர் துன்பம் அற்றிலர் பிறந்தனர் இறந்தனர் முத்தி பெற்றிலார் தவந்தனின் மிக்கதொன்றில்லை தாவில் சீர்தவந்தனை நேர்வது தானும் இல்லையால் தவந்தனின் அரியதொன்றில்லை சாற்றிடில் தவந்தனக்கொப்பது தவமதாகுமே ஆதலின் மைந்தர்காள் அறத்தை ஆற்றுதீர் தீதினை விளக்குதீர் சிவனை உன்னியே மாத்தவம் புரிகுதீர் மற்றதன்றியே ொரு செயல் ஏற்றத்தக்கதே உடம்பினை ஒருத்து நோற்பார் உலகெலாம் வியப்ப அடைந்தவர் காப்பர் ஒல்லார்க் கழிவு செய்திடுவர் வெக்கும் நெடும் பொருள் பலவும் கொள்வர் நித்தராய் உறைவர் ஈது திடம்படவுமக்கோர்காதை செப்புவன் என்று சொல்வான்